வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி நூற்றி செய்தி சேவை ஜூலை 27, ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆடி மாதம் பதினோராம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று ஓடகங்கள் மற்றும் நாளேடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளின் உபரி நீர் திறப்பு வினாடிக்கு அறுபத்தி ஓராயிரம் குறைக்கப்பட்டுள்ளது கோரிக்கைகளை வலியுறுத்தி லாரிகள் ஸ்ட்ரைக் நீடிப்பதால் தமிழகத்தில் பன்னிரெண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சரக்குகள் தேக்கமடைந்துள்ளன தமிழக லாரி உரிமையாளர்களுக்கு நூறு கோடி ரூபாய் அளவில் வாடகை இழப்பு ஏற்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் தண்ணீரை சேமித்து வைக்கக்கூடாது என்ற சூயஸ் நிறுவனத்தின் நிபந்தனையை தமிழக அரசு செயல்படுத்த முயல்கிறது என திரு ஜி ராமகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார் மகளிர் திட்டக்குழுவினர் தயாரித்த பொருட்களை விற்பனை செய்ய அமேசான் நிறுவனம் மாவட்ட வாரியாக தேர்வு செய்து வருகிறது சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு மேலும் ஒரு விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளது சென்னை தூத்துக்குடி இடையே தினசரி மூன்று முறை விமானம் இயக்கப்பட உள்ளது முன்னாள் தமிழக முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் உடல்நிலையில் நலிவு ஏற்பட்டுள்ளதாகவும் அதற்காக அவரது வீட்டிலேயே சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் அவரை பார்க்க தொண்டர்கள் வரவேண்டாம் எனவும் காவேரி மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டுள்ளது இந்திய செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விடுத்துள்ள கார்கில் வெற்றி தின செய்தியில் ஆபரேஷன் விஜயின் பொழுது நாட்டிற்காக சேவை அனைவருக்கும் பெருமை நிறைந்த இந்த நாடு தனது அஞ்சலியை செலுத்துகின்றது என தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குப்வாரா மாவட்டத்தின் ஹண்ட்வாரா பகுதியில் பாதுகாப்பு படையினர் மற்றும் தீவிரவாதிகளுக்கு இடையே நேற்று கடும் துப்பாக்கி சண்டை நிகழ்ந்தது ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களை தேச விரோத செயல்களுக்கு பயன்படுத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநிலங்களவையில் மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியுற்றதை அடுத்து காலவரையற்ற வேலை நிறுத்தம் தொடரும் என லாரி உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர் ஹரியானா மாநிலம் யமுனா நகர் மாவட்டத்தின் ஹத்னிகுண்ட் தடுப்பணையிலிருந்து வினாடிக்கு ஒரு லட்சத்தி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனால் யமுனா நதியின் நீர்மட்டம் அதிகரித்துக் கொண்டே வருவதால் மாவட்ட நிர்வாகம் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதி வரை நீட்டித்து மத்திய நேரடி வரிகள் வாரியம் அறிவித்துள்ளது டெல்லியில் வறுமை காரணமாக ஒரு வாரமாக உணவு மற்றும் நீர் அருந்தாமல் மூன்று குழந்தைகள் உயிரிழந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அயல்நாட்டுச் செய்திகள் ஆசியாவின் நோபல் பரிசு என அழைக்கப்படும் ராமன் மகசாசே விருதுக்கு ியர்கள் உட்பட ஆறு பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இந்தியாவைச் சேர்ந்த பரத் வத்வானி மற்றும் சோனம் வாங் சுக் சமூக சேவை செய்ததற்காக இந்த விருது பட்டியலில் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் மியான்மர் நாட்டில் நிகழ்ந்த நிலச்சரிவில் 27 ஏழு சுரங்க தொழிலாளர்கள் பலியானார்கள் லண்டனில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் நேற்று பயங்கர தீ விபத்து நிகழ்ந்தது பொதுமக்கள் அங்கிருந்து பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர் பாகிஸ்தான் தேர்தலில் போட்டியிட்ட தீவிரவாத இயக்கங்கள் அனைத்துமே தோல்வியை தழுவியிருக்கின்றன சீன தலைநகர் பீஜிங்கில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் வெளியே நேற்று குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது பாகிஸ்தானில் நடந்த தேர்தலில் முறைகேடு நடந்திருக்க வாய்ப்புள்ளதாகவும் தேர்தல் நேர்மையாக நடக்கவில்லை எனவும் அமெரிக்கா சந்தேகம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் பாராளுமன்ற தேர்தலில் இம்ரான்கானின் தெஹ்ரிக் இ இன்சாப் கட்சி நூற்றி பதிமூன்று தொகுதிகளை கைப்பற்றி முன்னிலையில் உள்ளது மலேசியாவில் சட்டவிரோதமாக குடியேறிய ஆறு லட்சம் பேர் சரணடைய அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது வணிக செய்திகள் பொருளாதார குற்றவாளிகள் நாட்டை விட்டு தப்பிச் செல்வதை தடுக்கும் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது வருமான வரி தாக்கலுக்கு ஆதார் தேவையில்லை என டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மும்பை பங்குச்சந்தை குறியீடான சென்செக்ஸ் வரலாற்றில் முதன்முறையாக முப்பத்தி ஏழாயிரம் புள்ளிகளை தொட்டு சாதனை படைத்துள்ளது வாஷிங் மிஷின் மற்றும் குளிர்சாதன பெட்டி உள்ளிட்ட பொருட்களின் வரி குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வரும் நிலையில் இறக்குமதி பொருட்களை அதிகம் சார்ந்துள்ள கார் டிவி நிறுவனங்கள் விலையை உயர்த்துவது குறித்து பரிசீலித்து வருகின்றன விளையாட்டுச் செய்திகள் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெளிப்படுத்தும் திறன்களின் அடிப்படையில் இந்திய விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு இந்த ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருது வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நடைபெறவுள்ள உலக சாம்பியன்ஷிப் மற்றும் இந்தோனேஷியாவில் நடைபெற உள்ள ஆசிய விளையாட்டு போட்டி ஆகியவற்றை புத்துணர்ச்சியுடன் தொடங்குவதே தனது நோக்கம் என இந்திய பேட்மிண்டன் நட்சத்திர வீராங்கனையான பி வி சிந்து நம்பிக்கை தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதி மற்றும் இறுதி ஆட்டங்களில் முதுகு பகுதி காயத்துடன் விளையாடியதாக பிரான்ஸ் நட்சத்திர வீரர் கிளியான் மாப்பே தெரிவித்துள்ளார் ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி தொடர் ரஷ்யாவில் நடந்து முடிந்துள்ள நிலையில் ஆண்டின் சிறந்த வீரர் விருது பெறுவதற்கான பத்து வீரர்கள் அடங்கிய பட்டியலை சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பு வெளியிட்டுள்ளது அட்லாண்டா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் லியாண்டர் பெயஸ் ஆகியோர் தங்களது பிரிவில் முதல் சுற்றில் தோல்வியை தழுவினர் வங்கதேசத்திற்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ரஷ்ய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சௌரவ் வர்மா ரித்து பர்னா தாஸ் உள்ளிட்ட ஆறு இந்தியர்கள் தங்களது பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினர் திரைச் செய்திகள் சூப்பர் சிங்கர் வின்னரான செந்தில் ராஜலட்சுமி ஆகிய பாடிய சின்ன மச்சான் செவத்த மச்சான் என்ற பிரபலமான பாடல் பிரபுதேவா நடிக்கும் சார்லி சாப்லின் பாகம் இரண்டில் இசையமைப்பாளர் அம்ரிஷ் அவர்களால் திரைப்படத்தில் இணைக்கப்பட்டுள்ளது விஜய் சேதுபதி டானாக நடித்துள்ள ஜுங்கா திரிஷா பேயாக நடித்துள்ள மோகினி என இரு திரைப்படங்கள் இன்று தமிழகத்தில் ரிலீஸ் ஆகின்றன சர்கார் படத்தின் படப்பிடிப்பு இன்னும் பதினைந்து நாட்களில் முடிய உள்ளது இறுதிக்கட்ட பணிகளும் முடித்து இப்படம் தீபாவளிக்கு வெளியாகும் என படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர் காயங்குளம் கொச்சின்னி மலையாள படத்தில் நடித்த போது நிவின் பாலியின் மீது மாட்டு வண்டி சரிந்ததில் அவர் மயிர் இளையில் உயிர் தப்பியதாக அப்படத்தின் இயக்குநர் ரோசன் ஆண்ட்ரூஸ் தெரிவித்துள்ளார் நடிகை ஸ்ரீதேவியின் மகள் ஜானவி கபூர் கதாநாயகியாக அறிமுகமாகியுள்ள தடக் படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது எதிர்பார்த்த அளவிற்கு இல்லை மோசமாக இல்லாமல் வசூல் இருக்கிறது என பாலிவுட்டில் தெரிவித்துள்ளனர் இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவை நிறைவடைகிறது நித்தம் ஒரு முத்து ஒரு நிமிட யோசனை அஞ்சல் தலை செய்திகள் சமையல் சமையல் போன்ற தரமான ஒலிக்கோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் நற்றினை டாட் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்